வணக்கம் நச்சினேயின் ஆயிரத்தி இருநூற்றி ஏழாவது சேவை செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்து வரும் விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் மூடுவதற்கு கவலை தெரிவித்தும் அதனை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றும் இசையமைப்பாளர் நடிகருமான ஜி வி பிரகாஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பயணிகளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க வகை செய்யும் திட்டத்தின்படி மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் மையம் அக்டோபர் முதல் செயல்பட உள்ளது தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் அடுத்த இரு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு விஸ்வரூபம் எடுத்துள்ளது குட்கா ஊழலில் கைதான மாதவராவ் ஐந்து பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி சிபிஐக்கு சிபிஐ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானமான நூத்தி இருபத்தி நான்கு விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது தமிழக அரசின் புதிய தகவல் தொழில்நுட்ப கொள்கை திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் பழனிசாமி தகவல் தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்க தொழில் தொடங்குபவர்களுக்கு ஏராளமான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது அணை கட்ட அனுமதிக்குமாறு பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் குமாரசாமி கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பதவியேற்ற நான்கு ஆண்டுகளில் எந்த ஒரு வாக்குறுதியையும் பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் விண்வெளி வீரர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள ஆடைகளை இஸ்ரோ நிறுவனம் பெங்களூரில் காட்சிப்படுத்தியுள்ளது நிலச்சரிவு காரணமாக ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது சாலையை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பெட்ரோல் டீசல் விலை உயரில் மத்திய அரசிற்கு எந்த பங்கும் இல்லை என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் திருமணச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட நாற்பது வகையான அரசு சேவைகளை வீட்டுக்கே வந்து வழங்கும் திட்டத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிரா வங்கி கீழ் புனேயில் செயல்பட்டு வரும் மனித வள மேம்பாட்டுத் துறையின் காலியாக பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இந்த மாத இறுதியில் பஞ்சாயத்து தேர்தல் நடைபெற உள்ளது இதனை தேசிய மாநாட்டு கட்சி புறக்கணிப்பது என முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டது புதுதில்லியில் கழிநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கியதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் வடகொரியாவின் எழுபதாவது ஆண்டு தின விழா பிரமாண்டமான ராணுவ அணிவகுப்புடன் கோலாகலமாக நடைபெற்றது அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி தீபாவளி பண்டிகையை கௌரவிக்கும் விதமாக ஐநா சிறப்பு தபால்தலை வெளியிட முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் அலைச்சறுக்கு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது ஆஸ்திரேலியாவில் நடந்து வரும் கூட்டு கடற்படை ராணுவ பயிற்சியில் ஏழு நாடுகள் பங்கேற்றுள்ளன ஜப்பானின் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சிமா நகரில் உள்ள தற்காலிக முகாணங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காருக்கு பதிலாக வானில் பறக்கும் விமான டாக்ஸி சேவை பிரிட்டனில் வெகு விரைவில் அறிமுகம் செய்யப்பட வணிகச் செய்திகள் ஜிஎஸ்டி வரி விகிதம் விரைவில் இரண்டு அடுக்கு விகிதங்களாக குறைக்கப்படும் என்று மத்திய வரிகளுக்கான முதன்மை ஆணையரான ஏ கே ஜோதிஷி கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ராஜஸ்தானில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அம்மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை சற்று குறைத்துள்ளது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறைந்து கடும் வீழ்ச்சி உள்ளது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் பதினோரா ஐநூறு புள்ளிகளுக்கு கீழாக சரிந்துள்ளது இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை இருபத்தி காசுகள் அதிகரித்து ரூபாய் எண்பத்தி 91 டீசல் 23 காசுகள் அதிகரித்து ஒாகவும்சுகள் அதிகரித்துள்ள தினேஷ் சந்திமன் விளையாட மாட்டார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது யூஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி இறுதி ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் செரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் நவோமி வென்றார் இந்திய அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரரான குக் அபாகமாக விளையாடி சதமடித்தார் திரைச் செய்திகள் சாமி ஸ்கொயர் படத்தில் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் தூப்பர் ஹிட் சாமி படத்தின் இரண்டாம் பாகத்தை பதினைந்து ஆண்டுகள் பழித்து எடுத்துள்ளார் இயக்குனர் ஹரி ப ரஞ்சித்தின் நீ தயாரிப்பில் உருவாகியுள்ள முதல் படம் பரியேறும் பெருமாள் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள இந்த படத்தில் கதிர் ஆனந்தி ஜோடியாக நடித்துள்ளனர் தொழில்நுட்பத்தில் வெளியாகும் என்ற விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் மேலும் த்ரீ டியில் வெளியாக அறிவிக்கப்பட்ட இப்படத்தின் டீசரை தற்போது ஒரே நேரத்தில் டூ டிபிலும் திரையரங்குகளிலும் வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளனர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமுறு துளி பொது அறிவு குவியல் அறிவும் அஞ்சல் தலை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செறிமடுக்க டபுள்யூ டபுள்யூ நன்றி வணக்கம்